நமது நற்றினை வானொலியின் பொது அறிவு குவியல் வணக்கம் ஜனவரி மூன்று இரண்டாயிரத்தி இருபது நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக மங்களூரிலிருந்து ஸ்ரீதர் நேற்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று இந்தியாவிலுள்ள ஹிமாச்சல பிரதேசம் பழக்கிண்ணம் என்ற சிறப்பு பெயரை பெற்ற மாநிலமாகும் இரண்டு இந்தியாவிலுள்ள ஹிராகுட் அணை உலகின் நீளமான அணை மூன்று உலகில் ஸ்காட்லாந்து நாடு கேக்குகளின் நாடு என்று அழைக்கப்படுகிறது இனி இன்றைய நற்றினை பொது அறிவு கேள்விகள் ஒன்று குடும்ப விளக்கு இருண்ட வீடு மற்றும் அழகின் சிரிப்பு என்ற புத்தகங்களை எழுதியவர் யார் இரண்டு தடுப்பூசிகளின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் மூன்று தாவரவியலாளர்களின் சொர்க்கம் என்று அழைக்கப்படும் இந்திய மாநிலம் எது மீண்டும் சந்திப்போம் நன்றி